ிாத்தய தோற்றைக்காணையே ஜமுயாே நம அனுபம்ி அனவேட்சாரமசியன்ீகிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் தாமசர்மத்தை தி உபதேஷம் பண்ணுகிறார் தாமச கர்மம்னா என்ன அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்க எத்து கர்ம அனுபந்தம் கயம் ஹிம்சா அனவேக்ஷிய பௌருஷம் அனவேக்ஷிய மோகாத் ஆரப்பத்தே தத் தாமசம் கர்ம இத்தியுச்சியம் பண்ணிக்கணும் அனுபந்தம் அனுபந்தம்னா பின்னால என்ன நடக்க போறது அப்படிங்கறத யோசிச்சு செய்யணும் ஒரு காரியத்தை செஞ்சா இதனால எவ்வளவு பேருக்கு சிரமங்கள்லாம் ஏற்படும் கஷயம் அதாவது ஒரு காரியம் பண்ணணும்னா எவ்வளவு எனர்ஜி செலவாகிறது அதுக்கு எவ்வளவு பொருள் செலவாகிறது அப்படிங்கறதெல்லாம் யோசிக்காம காரியத்துல இறங்குறது நாம செய்யக்கூடிய காரியத்துக்கு எவ்வளவு மனித ஆற்றல் வேணும் எவ்வளவு பொருள் பலம் பொருளாற்றல் வேணும் அப்படிங்கறத தெரியாம அனவேக்ஷிய அனுபந்தம் அனவேக்ஷ்ய கஷயம் ஹிம்சாம் எல்லாம் ஒண்ணுதான் அதாவது இதுக்கு பிறகு நம்ம இந்த செயலை தொடங்கினா இதுல பொருள் நஷ்டம் பல பேருக்கு ஹிம்சின்னா நிறைய பேரை சிரமப்படுத்தணும் நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா நிறைய பேர்கிட்ட பேச வேண்டியிருக்கும் அவங்க சரியா செய்ய மாட்டார்கள் செயலன்னு சொன்னா நம்ம வார்த்தைகள் பயன்படுத்த வேண்டியிருக்கும் அதனால அவர்களுக்கு மனசுக்கு கஷ்டம் ஏற்படுத்த வேண்டியிருக்கும் ஆக இதெல்லாம் தெரியாம சில சமயம் அது அனாவசியமா ரொம்ப அளவுக்கு மீறியும் போயிடலாம் அகக்ஷயம் ஹிம்சாம் அனவேக்ஷிய அடுத்தது பௌருஷம் ஒரு காரியத்தை நம்மளால முடிக்க முடியுமா முடியாதான்னு தெரிஞ்சு ஆரம்பிக்கணும் திருவள்ளுவர் சொல்ற மாதிரி தன்வலியும் மாற்றான் வலியும் வினைவலியும் துணை வலியும் தூக்கிச் செயல் அப்படின்னு சொல்றார் சம்ஸ்கிருதத்திலேயும் இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் உண்டு கோதேஷ்கானிமித்ராணி கஹ்காலஹ் கௌகமௌ கஷ்டாகம் காச்சமே சக்திஹி இதி சிந்தியம் முகுர்முகு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் நமக்கு யாரு நண்பர்கள் நமக்கு யார் உதவி செய்வார்கள் தன டைம் எடுக்கும் நம்ம பண்றது இந்த காலத்துக்கு இது பயனுள்ளது தானா இதனுடைய செலவென்ன நான் யாரு என்னோட சக்தி என்ன அப்படின்னு தெரியாம காரியத்தில் இறங்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள்ல காணப்படுகிறது ஆகவே க்ஷயம் பௌருஷம் தன்னுடைய செயலின் தன்மை நமக்கு அவ்வளவு சக்தி இருக்கா முடிக்க முடியுமா இதெல்லாம் யோசிக்காம அவசரப்பட்டு ஆரம்பிச்சுடுறது மோஹாது ஆரப்பியத்தே கர்ம மோகாத் மோகாத்னா விவேகம் இல்லாம இது வரைக்கும் சொன்னோமே இதெல்லாம் பகுத்தறியாமல் ஆரம்பிக்கப்படக்கூடிய கர்மம் எதுவோ அது தாமச கர்மம் என்று சொல்லப்படுகிறது பொதுவா சொல்ற வழக்கம் ஒரு காரியத்தை தொடங்கினா கஷ்டம் வரும்னு சொல்லி தொடங்காமையே இருந்து அவர்கள் அதமர்கள் காரியத்தை தொடங்கி கஷ்டம் வந்தவுடனே மத்தியில விட்டு விடுவார்கள் அவர்கள் மத்தியமர்கள் எவ்வளவு சிரமப்பட்டாலும் பரவாயில்லை முயற்சி வெற்றி அடையாமல் விடுவதில்லைன்னு தீவிரமா அமிர்தம் கடையிற போது தேவர்கள் எவ்வளவு பொறுமையாக அமிர்தம் வர வரைக்கும் கடைந்தார்களோ அப்படி கிடையக்கூடியவர்கள் தான் சாத்திகமான கர்மங்களை செய்யக்கூடியவர்கள் என்றும் நாம புரிஞ்சுக்கலாம் ஆகவே அனுபந்தம் க்ஷயம் ஹிம்சாம் அனபேட்ச பௌருஷம் மோகாத்து ஆரப்பியத்தே கர்ம எத்து தாமசம் உச்சத்தே அந்த கர்மம் தாமசம் என்று சொல்லப்படுகிறது இப்ப நம்ம என்ன பண்ணணும் இந்த ராஜச கர்மத்தையும் தாமச கர்மத்தையும் விட்டுட்டு சாத்திகமான கர்மத்தை செய்யணும் அப்படிங்கறதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இனி பகவான் மூணு வகையான கர்த்தாவை பத்தி போறார் சாத்திக கர்த்தா ராஜச கர்த்தா தாமச கர்த்தாவை பத்தி போறார் அது அடுத்த ஸ்லோகத்துல நாம திரும்ப நாளைக்கு படிப்போம் அனுபந்தம் க்ஷயம் ஹிம்சாம் அனவேக் மோகாதாரப்பே கர்ம எத்தாமச்சியோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம் காரானந்த மகாஸ்வாமிகளின் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பகவத்கீதை தினசரி